ிாத்தயத்த வேத்தைக்காணமுதாத்தே நம தேஜி சௌச்சம் அதிரோ நாதி மாதவன் ஸ்ரீஷ்ணர் தைவீகிப்ப சொல்லொண்டிருக்கிறார் தேஜகா வரைக்கும் பார்த்தோம் கஷமா கஷமான்னா பொறுமைன்னு அர்த்தம் அஹிம்சாங்கிறது துன்புறுத்தாத குணம் அக்ரோதா பார்த்தோம் ஆனா கஷமான்னு சொன்னா கொஞ்சம் கூட யாரிடத்துலயும் கோபம் வராமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் கோபம் வந்து கோபத்தை பொறுத்துக்கிறதுங்கிறது அக்ரோதா அஹிம்சாங்கிறது துன்புறுத்தாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இங்கே பொறுமைன்னா எவ்வளவுதான் நம்மளை சொற்களாலும் பலவிதமான உபாயங்களால் நம்மளை துன்புறுத்தினாலும் சிறிதளவும் மனசில் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கணுங்கிற எண்ணமே வராமல் இருக்கிற பொறுமைங்கிற குணத்தை சொல்லுகிறார் பிறகு திருத்திகி திருதிகி சொன்னால் வில்பவர்னு ஆங்கிலத்தில் சொல்றது தான் அர்த்தம் உடம்பெல்லாம் தளர்ந்தாலும் கூட மனம் தளராமல் செயல் புரியும் தன்மை அதற்கு பெயர் திருதிகி அடுத்தது ஷௌச்சம் ஷௌச்சம்னா தூய்மை புற தூய்மை அகத்தூய்மை மண்ணு தண்ணீர் இவைகளை கொண்டு அந்த காலத்திலே உடலை தூய்மைப்படுத்துவார்கள் நல்ல எண்ணங்களை கொண்டு தீய எண்ணங்களை நீக்கி மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் ஆகவே உடல் தூய்மையும் தேவை உள்ள தூய்மையும் தேவை இரண்டு வகையான தூய்மை வேணும் திருவள்ளுவர் சொன்னதை நாம நினைவு கொள்ளலாம் புறந்தூய்மை நீரால் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் நீரை கொண்டு உடலை தூய்மை செய்து விடலாம் ஆனால் மனதின் தூய்மையை எதை கொண்டு அறிவது என்றால் நாம் பொய்பேசாமல் இருக்கும் குணத்தை கொண்டுதான் மனத்தின் தூய்மையை நாம் உணர முடியும் என்று இந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கிறார் அத்ரோகா அடுத்தது துரோகம்னா நமக்கு தெரியும் பிறர் நம் மீது நம்பிக்கை நீங்கும் வண்ணம் நாம் நடந்து கொள்ளுதல் செயல் புரிதல் எந்த காரணத்தை கொண்டும் நம்மிடத்துல நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு நாம் தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது கபடத்தனமா நடந்துக்க கூடாது ஆகவே பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது நமக்கு எத்தனையோ வகையான உதவிகள் எல்லாம் செய்திருப்பார்கள் அவர்களுக்கு செய்யாட்டாலும் பரவாயில்ல திரும்ப ஆனால் அவர்களுக்கு கெடுதலை செய்யறது அதாவது நமக்கு நன்மை செய்தவர்களுக்கும் நாம் கெடுதல் செய்கின்ற குணத்துக்கு பெயர் தான் துரோகம் அது இல்லாமல் இருப்பதற்கு பெயர் அத்ரோகம் இது தெய்வீக குணம் அடுத்தது அதிமானிதா அளவுக்கு மீறிய தற்பெருமை இருப்பது அது அசுர குணம் அதற்கு நேர்மாறானது சிறிதளவும் தற்பெருமை இல்லாமல் மிக பணிவாக இருப்பது அதுவே அதிமானித்தா நத்திமானித்தா அதிமானித்தா அளவுக்கு மீறிய தற்பெருமை இல்லாமல் இருத்தல் அப்படின்னா கொஞ்சம் தற்பெருமை இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது சிறிதளவும் தற்பெருமை இல்லாமல் இருத்தல் ஏற்கனவே இது அமானித்துவங்கிற குணத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஆனா அங்க மானின்னா தற்பெருமைன்னு அர்த்தம் அமானின்னு சொன்னா தற்பெருமை இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இங்க அத்திமானித்தாங்கிற அளவுக்கு மீறின தற்பெருமை அப்படின்னு இப்போ அளவான தற்பெருமைன்னு ஒன்னு இருக்கு அளவுக்கு மீறின தற்பெருமை ஒன்னு இருக்கிறதுன்னு என்று தெரிகிறது எப்ப பார்த்தாலும் பிறரை தன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கணும் தன்னை பத்தி தானும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற குணம் அது தற்கொலைக்கு சமானம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதுமே பணிவாக எளிமையாக இருக்க நம்முடைய மனதை அறிவின் துணை கொண்டு பண்படுத்த வேண்டும் இதோடு நிறைவு செய்கிறார் பகவான் ஹே பாரதா அர்ஜுனா தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ய பவதி இந்த தெய்வ சம்பத்தானது மனித உடலிலே வாழ்கின்ற சாதகனாகிய ஜீவனுக்கு இந்த குணங்களை குறித்து தோன்றியவனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் உண்டாகின்றன பவந்தி ஆஹா அபிஜாதஸ்யன்னு மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு இதையெல்லாம் குறிக்கோளாக கொண்டிருக்கிற உயிருக்கு இந்த குணங்கள் வந்து சேருகின்றன இந்த தெய்வீக குணங்களை அறிந்து வாழ்கின்ற சாதகனுக்கு தெய்வீக குணங்கள் வந்து அமைகின்றன என்று சொல்லுகிறார் அபிஜாதசியன்னா சாதகசேன்னு அர்த்தம் இந்த குணங்களை அறிந்து இந்த குணங்கள் நம் வேண்டும் என்று விரும்புகின்ற ஆன்மீக சாதகனுக்கு இந்த தெய்வீக சம்பத்துக்கள் காலப்போக்கில் நன்கு வளர்ந்து வருகின்றன அமைகின்றன ஓ அர்ஜுனா இதை தெரிந்துகொள் என்று இங்கே அழகாக உபதேசம் பண்ணியிருக்கிறார் தொடர்ந்து நாளை அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜா தயாரா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்